ேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்களில் மிகுந்த ஈர்ப்பு கொண்டு மனம் லயித்து ஒவ்வொரு நாளும் கேட்டு மகிழும் நேயர்களே இன்றைய பாடல் எதுவாக இருக்கும் எனும் ஆர்வத்தோடு நீங்கள் காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இதோ நேயர்களே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றிகளை குவித்த திரைப்படங்களில் உலகம் சுற்றும் வாலிபன் மிகவும் குறிப்பிடத்தக்கதென திரைத்துறை திறனாய்வாளர்கள் பலரும் ஒரு சேர கருத்து உரைக்கின்றார்கள் எல்லா வகையிலும் ஒரு சவாலாகவே நின்று அனைத்தையும் வென்று சாதனையை நிரூபணம் செய்த படம் அதுவென்று அனைவரும் பாராட்டுகின்றார்கள் அந்த படத்திற்கான பாடலாசிரியர்களின் பட்டியலில் தங்கள் பெயரும் இடம்பெற வேண்டும் அது வரலாற்று பதிவாகவே அமையும் என்று கவிஞர்கள் பலரும் அந்நாளில் பெரிதும் விரும்பி பெரு முயற்சிகளையெல்லாம் ஆனால் அந்த வாய்ப்பு கவிஞர்கள் கண்ணதாசன் வேதா ஆகிய நால்வருக்கு மட்டுமே கிடைத்தது ஒரே ஒரு பாடல் மூலம் தன்னை பலரையும் கவனிக்கும்படி செய்தவர் புலவர் வேதா ஆரம்பத்திலேயே படத்தின் டைட்டில் சாங்காக அதிலே பங்கேற்றோர் பட்டியல் திரையில் வண்ணமயமாக நீந்தி பயணித்தவாறு இருக்க சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரலிலே வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை என்று காவிய சுவை இலக்கிய நிறை இரண்டையும் சிறகுகளாக்கி உயர உயர கம்பீரமாக பறக்கும் எழுச்சிகரமான பாடலாக அது விளங்கிற்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசை கருவி படைக்கல கருவியாக உருவெடுத்தது போன்று அந்த பாடலை தந்தது அசரீரியன ஒலித்து ஆச்சரியத்தை ஆகாயத்தில் பறக்கும் வெற்றி கொடி என உயர்த்தி காட்டியது இதோ நேர்களே உங்களின் உள்ளம் சுற்றும் பாடல் உலா வருகின்றது பெட்டியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படி தள்ளும் தமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் मोर कोराटम கொல்லாத பொறுமை இல்லாமல் மாறும் பொறுதி அந்த இல்லாமை நீங்கி எல்லாரும் வாழ இந்நாட்டு தந்த பரிசாகும் ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும் இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும் நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல் நல்லதை நினைப்பது அழிவாத்தல் நாளை சரித்திரம் சொல்லும் எப்படி தோர்க்கின் எப்படி வேணும் நமது தக்தியை நாளை சரித்திரம் சொல்லும்